வணக்கம் மே ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை இந்தியாவின் புவனேஸ்வர் நகரில் நடத்தப்பட்டது இரண்டு சந்துலால் ஆங்கிலோவேதிக் ஹைஸ்கூல் எனும் சிஏவி உயர்நிலை பள்ளி இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஹிசார் நகரில் அமைந்துள்ளது மூன்று ஆன்டிசெப்டிக் சர்ஜரியை கண்டுபிடித்தவர் ஜோசப் லிஸ்டர்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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கவுன்சில் பார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் போர்டு எனும் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்விற்கான மன்றம் எந்த நகரில் அமைந்துள்ளது இரண்டு ஆல் இண்டியா புட்பால் பெடரேஷன் எனும் அனைத்து இந்திய கால்பந்து கூட்டமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது மூன்று யார் தலைமையிலான பெல்ட் மற்றும் சாலை முன்முயற்சியிலிருந்து இந்தியா வெளியேறவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி